வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் அதிவீரன் வதைப்படலம் அன்னதோற்பான்மைகளாக இலங்கை முன்னுருவார் கடல் ஆழ்ந்தது மூழ்க இந்நகர்போற்றியிருந்திடுகின்ற மின்னுனை வேல் அதிவீரன் உணர்ந்தான் தனது புறங் கடல் சாறுதல் காணான் அனிதுயர் எய்தினன் நானுமடைந்தான் சினவி உயிர்த்து அழல் சிந்த நகைத்தான் அனையவன் இன்னது அகத்திடை கொண்டான் சுந்தரமே வரு சூர பன்மாவோ அந்த மில் தம்பியரோவனையார்த்தம் மைந்தர்களோ மதியேன் அவரல்லால் இந்த இயற்கையை யார் புரிகிற்பார் ஆயவர் என்னினும் ஆங்கது செய்தற்கு ஏயதொரேதுவும் என்று தம்மூர்க்கு தீயது செய்கலர் சிந்தையதென்றால் மாயையும் ஏது மதிக்கிழல் போலும் மூவருமிச்செயல் முன்னலர் பின்னர் தேவர்கள் யார் இது செய்திட வல்லார் ஏவரும் நம்சிறை எய்தினர் வேள்விக்காவலன் ஆறுயிர் காத்து மறைந்தான் மாதிரமேலவர் வானிடைவைப் பின் மேதகம் விண்ணவர் விஞ்ஞயர் சித்தர் ஆதியர் நம் இறை ஆணையின் நீங்கார் இது புரிந்திட எண்ணுவர் கொல்லோ தவ்வரை ஈண்டு அமர்த்தான் அவராற்ற மெய்வலி மாயைகள் மேவினர் ஏனும் தெவ்வடு சூர் முதல் தின்படையஞ்சி இவ்வியல் தன்னை இழைக்கலர் போலும் ஆதலினன்னவர் ஆற்றலர் என்னின் ஈது ஒரு செய்கை இழைத்தவர் யாரோ தாதையகன்றுழி தான் அவரோடும் காதலின் இன்னகற்காத்தது நன்றால் காயம் ஒடுங்கு கனல் சிரம்பூடு போயதுவல்லை புறம் செலனோற்று மாயை பெரும்படை வன்மைகள் வேதன் ஈய முன் வாங்கிய என் செயல் நன்றால் தந்தை உராது தனந்துழியாங்குவோர் மைந்தனிருந்து தன் மாநகரோடும் அந்தலகன் கடலாழ்ந்தனன் என்றால் நம் தமர் என்னை நகைப்பர்களன்றே மன்னவன் ஈது மதித்திடின் மற்றென்றை அடும் பெரு தாதையும் மற்றே பின்னு எள்ளுவர் பெற்றி இதாமேல் எண்ணியல் நன்றென எண்ணி இணைந்தான் இணைந்த அதிவீரன் என்னும் திரள் மைந்தன் கனைந்திடுகின்ற கடற்கிடையாழ்ோன் அந்தரம் உழ்வினை ஆற்றலினான் மனம் தனில் ஏது ஒரு தன்மை மதித்தான் ஒல்லொலி சேரு வரிக் கடல் மீதாய் செல்லுவன் யார் இது செய்தனர் என்றே வல்லையில் ஓர்குவன் மற்றவர் தம்மை கொல்லுவன் மெய்ப்படு சோரி குடிப்பன் தி வீரன் இரும்படையாவும் ஒன்றரவாரி உறுத்தனிகத்துள் நின்றுழர்த்தங்களை நேடுபு கொண்டே ஒன்றிரை வேலையின் மீமிசை வந்தான் விடலை திருமுன்னமதி வீரன் அணிகங்கள் புடையில் வர நீரின் விசை பொள்ளனையெழுந்தான் அடு தொழில் இயற்றியிடும் ஆதிதனை எய்த கொடியவிடம் வார்கடல் குழாய் நிமிர்வதே போ விழுந்திடும் இலங்கை தனில் மேவும் மதிவீரன் எழுந்து தன தானையொடு இருங்கடல் உளங்கி கொழுந்து மிசை சென்றனைய கோலம் ஒடு நின்ற செழுந்திரல்கொள் செம்மல் நிலை கண்டான் கண்டனன் வெகுண்டு இதழ் கறித்து நகை செய்யா அண்டற்குழுவான் இவன் நம்மூதூர் தென் திரையில் ஆழும் வகை செய்தும் இவன் நின்றான் என் தொழும் தகுவானை இனிது என்றான் என்று மொழியா விரைவில் முகன் மைந்தன் கொன்று இவனது ஆறுயிர் குடிப்பன் என சென்றிடலும் ஆழ்ந்தவர் செயற்கையது காண்பான் நின்றதொரு பேரறிஞன் நீர்மையது கண்டான் ஆனப்பொழுதத்தினில் அவன் புடையில் வந்ததான் அவர்கள் சூழ்ந்தனர் மானவிரலோன் தனது வாளுரை கழித்தே பூ நொடுயிர் சிந்திட ஒல்லையடல் செய்தான் அற்றன சிரத்தொகுதி அற்றன கரங்கள் அற்றன புயத்தொகுதி அற்றன பதங்கள் அற்றன பெரும் புறமும் அற்றவுடன் முற்றும் அற்றணர்கள் யாரும் உயிரற்றது அவர் பூசல் பங்கி செறி செம் தலைகள் பாய்குருதி நீர்மேல் எங்கனும் விதப்பன இருங்க கடலின்ூடே செம்கொடி படந்திடு செழும் பவள வைப்பில் அங்கமலமானவை அலர்ந்திடுதல் போலும் அற்ற மகள் வீரன துணிப்ப செற்றிய பிணத்தொகை திரைப்பு நரி தூத்து மற்றமிசை போந்து மணியாலும் ஓர் இலங்கை பொற்றையது இயற்றியது போன்றுளது மாதோ படி விழிந்து சலதிக்கடலுள் வீழ முன்பனதி வீரமுனியாவதனை நோக்கி என் புடையினோரை எறிந்தாய்க்கடிதின் நின்னை தின்பனது காண்டியென வே செருமுயன்றான் சொல்லும் மதிவீரன் வரு தோற்றமது காணா வல்லை வருகென்று திறல் வள்ளலும் அழைப்ப எல்லையதனிற் செருவின் ஏற்றிவனை இன்னே கொல்லுகென அங்கனொரு குந்தமதெறிந்தான் உய்ததுவோர் கூரையில் உரத்தில் உருமுன்னர் மத்தகைய நேர்விடலை மற்ற அது தெரிந்தே கைத்தலம் இருந்திடும் கனல் புறையும் வாழால் அத்துணை இரண்டு துணியாய் விழையெறிந்தான் கண்ட முறை யாங்கரது கண்டு திறன்மைந்தன் தண்டம் விரைந்து ஒன்று ஒரு தடக்கை கொடியெடுத்தே மண்டு அமர்சை உன் உயிரை வாங்கும் இஸ்தி என்ன அண்டர் புகழ்காளை தனதாகம் உறவிட்டான் விட்ட காலையத்தண்டினை வெலற்கரும் திரலோன் அட்டிடான் தனி வாடினாலேற்ற பட்டு மற்றது நுண்டுகளாக அப்பதகன் மட்டிலாததோர் விம்மிதம் எ வேறுோர் முத்தலை படையது கொண்டு அதிவீரன் மாறு இலாவல் மொய்பினன் தன்மணி மார்பின் ஊறு செய்திரம் ஓச்சலும் கண்டு நம் உறவோன் சீரி ஆங்குவது பற்றின செங்கையால் இருத்தான் இருத்த காலையில் இலங்கையில் யாழிமா முகன்சே செருத்து மற்ற இவந்தனை அடலறிது என சிந்தை குறித்து மற்ற ஒரு கம் ஏந்தினன் குறுகி வெறித்த கொண்டல் உட்கொட்புருமின் என விதித்தான் கரங்கினிப் பெருவட்டனை புரிந்து தன் கரமேல் நிறங்குள் வாழினை இடம் வலன் நெறியே பிறங்கும் ஆர்கலித் தெண்டிரை அலைதரப் பெரிது மரங்குள் நந்தகமீனு கண்டலமரும் வகை போல் இங்கு இது நான் முகம் தந்துள்ளது பேகம் செயல் அறியதால் அன்னது பிடித்தேன் சாதி தின்ன நீ வருக எனா மிகை மொழி சாற்றிக் கோதியில் வீரன் முன் அணுகலும் அணையவன் கூறும் நன்று நன்று நீன் ஆற்றலும் ஆண்மையும் நம்மை வென்றியேயனின் யாவரும் மேல் உனைவியப்பார் நின்று நீ சில மொழிவது என் கடிது நேருதியால் வென்றி வீரரும் தமைப்புகழ்கிற்பரோவென்றான் என்ன ஒன்னலன் கிடைத்தனன் வீரனும் எதிர்ந்தான் அன்னப்பான்மையர் வாழ மராடினர் அகல்வான் மின்னு மாமுகில் தோன்றியே எதிரெதிர் விரிந்து பின்னருள் புகுந்துடனுடன் செறிந்த பெற்றிமை போல் சென்னி நாடுவர் களத்தினை நாடுவர் செவிதாள் கண்ண நாடுவர் புயங்களை நாடுவர் கரங்கள் உன்னி நாடுவர் உரத்தினை நாடுவர் உகழப் பொன்னின் வார்கழல் நாடுவர் வாழமர்ப்புரிவார் இணங்கு நீரவர் இருவரும் இணையென உறுப்பில் அணங்கு செய்திடும் மரபினாலாயடை உய்ப்பார் நுணங்கு பிஞ்சையின் வன்மையான் நொய்தின் மாற்றிடுவார் மணம் கொள் சென் நிறவாள் கொடேவட்டனை வருவார் போதம் இன்னதில் எம்பிரான் தூதுவன் பொறுவான் ஏதிக் கொண்டுளான் தன்னையான் வலிந்திடல் இயல்போ ஆதலால் இவன் படை முறை வெல்வதே அரன் என்று ஒதிசேர் உளம் கொண்டனன் இடை தெரிந்துற்றான் இடை புகுந்து அதிவீரனது அடிகளோரண்டும் முடியும் மாகமும் தோள்களும் அங்கொரு முறையே சுடர் பிறங்கிய வாழினால் ஆண்டகை துணித்து கடிது வீட்டினன் நடுவன் வந்தவனுயிர்க்கவர் தான்